அவர்களிடம் அவர்களின் பேரன் கொண்டு வந்து காண்பிக்கப்பட்டார் அவர் மரண தருவாயில் இருந்தார் அப்போது நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் கண்களில் கண்ணீர் மழ்கியது உடனே சாதிர் அதி அல்லாஹன் அவர்கள் அவர்களிடம் இறை தூதர் அவர்களே தாங்களும் அழுகிறீர்களே என்று கேட்டார்கள் இதுதான் கருணை என்பது இதை அடியார்களின் உள்ளத்தில் ஏற்படுத்தி உள்ளான் அடியார்களில் காட்டுவோர் மீதுதான் அல்லாஹும் கருணை காட்டுவான் என்று நபிஹா அலேசல்ல கூறினார்கள் இரண்டு எட்டு நான்கு முஸ்லிம் ஒன்பது இரண்டு மூன்று